الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور ينفسنا ومن سياس أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله وما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركوا صدق الله مولانا النظيف عن ابي هريره رضي الله عنه قال மண்ணையும் படைத்து பரித்து பாது சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரேதோ ஆலம் சாந்தி நபி செல்லும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சலாம் வேண்டென்றும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து இறைவனின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியாக்களே அல்லாஹு எல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை ஏற்று எடுத்து நடந்து கொள்ளும்படியும் விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நட்கட்டலை பிறப்பிக்கிறேன் அத்தோடு உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இன்மையுடைய மறுமையுடைய அனைத்து வெற்றிகளையும் பெறுவதாக இருந்தால் தகுுவா என்று சொல்லப்படுகின்ற அந்த இரையச்சத்தோடு வாழ்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மக்களை தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் அவர்களை இவ்வுலகிலும் அதனால் தான் அன்று வாழ்ந்த சகாபாக்கள் தகுவாவோடு தக்குவா உள்ள வாழ்க்கையாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அவர்கள் எப்படி வீரம் உள்ளவர்கள் தைரியசாலி அவர்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கண்ணீர் வடித்ததின் மூலமாக அவர்களுடைய அடையாங்கலங்கள் இருந்து வந்திருக்கிறது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி பாவங்களை விட்டு அல்லாவு தாலாவுக்காக வேண்டி நன்மைகளை செய்து எல்லோ எல்லா இடங்களிலும் அல்லாஹு தாலாவை பயந்ததின் மூலமாக அழுது அழுது அந்த பயங்கரமான நிலைமைகளை நினைத்து அழுது அழுது அவருடைய கண்ணீர் வடிந்த அடையாளம் கருப்பு நிறமாக அவருடைய கண்ணுக்கு கீழால் இருந்திருக்கிறது என்றால் எந்த அளவு அவர்கள் அழுதிருப்பார்கள் இன்றைய காலத்தில் ஒரு கூட அந்த அளவு காண முடியாத அளவுக்கு அவர்கள் அன்று அழுதிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மேலான இரையற்றத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் சந்தர்வானாக கண்ணியமானவர்களே எப்படி தூக்கம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியோ வியாபாரம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியோ அதே போன்று தொடர்பு வாழ்க்கையின் மிக பெரும் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாஹுலே ஹசரத் அலிஹிசாம் ஹசரத் மூசா அலிஹிசாத்து வசலாம் அவர்கள் தீனுடைய தீனுக்காக வேண்டி படித்துக் கொள்வதற்காக சென்ற ஹசரத் அலிஹிசுடைய ஹசரத் ரசூல் அகம் சலம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் நீண்ட பிரயாணங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பிரயாணங்கள் செய்திருப்பதன் காரணத்தினால்தான் அவர்களுக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம் ஏகமாக இருந்திருக்கிறது ஆட்சி காலத்தில் தான் அந்த ஒட்டகம் இறந்து விடுகிறது இப்படி நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கும் மக்காவிலிருந்து பாய்புக்கும் இன்னும் மதீனாவில் இருந்து செய்வதற்கு சுதேபியாவுடைய அந்த உடன்படிக்கை நடைபெற்ற நேரம் பல முறைகள் நவியவர்கள் பல யுத்தங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹு தாலா எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது தொழுகையை முழுமையாக தொழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றவன் ஆனால் பிரையாணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீண்ட தூர பிரயாணத்துக்கு தொழுகையை கூட சுருக்கிக் என்று அல்லாஹு தாலா அனுமதி அந்திருக்கிறார் காத்துக்களாக ரெண்டு தொழுகைகளை ஒன்றாக சேர்த்துக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் எதற்காக எங்களுக்கு பிரையாணத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே ஒரு நோன்பாளி எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நோன்பை விட முடியாது சில சந்தர்ப்பங்களை தவிர அதில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட பிரயாணம் இவரால் தாங்கிக் முடியாது என்றிருந்தால் நோன்பை விடுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் கண்ணியமானவர்களே பிரயாணம் என்பது ஒரு விவாதம் ஒருவன் பிரயாணம் செய்கிறான் அந்த பிரயாணத்தின் மூலமாக துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய துவா ஒப்புக் ஒரு மனிதனாக அந்த பிரயாணி மாறிவிடுகிறான் அதே ஒருவன் பிரயாணம் செய்கிறான் அந்த பிரயாணத்தின் மூலமாக அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒருவன் பிரயாணம் செய்கிறான் அல்லாஹு தாலாவுடைய முழுமையான பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு வந்து வருகிறது ஒருவன் பிரயாணம் செய்கிறான் உண்மையான ஒரு பிரயாணி நபி அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் அல்லாஹு தாலா சொன்ன பிரகாரம் தன்னுடைய பிரயாணத்தை அமைக்கின்ற பொழுது துவா ஒப்புக் கொள்ளப்படக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மனிதனாக மாறிவிருகிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள் அவனது குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்கிறான் சொத்துக்களை அல்லாஹூ தாலாக்குற பாதுகாக்கிறான் அவன் உண்மையான அதே போன்று அவன் பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் அவனுக்கு கலைப்பு ஏற்பட்டு விடுகிறது மாற்றல் வருகிறது அவனுடைய உடம்பு கஷ்டப்படுகிறது இதற்காகவும் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு நோயே விட்டு விடுகிறது ஒரு மனிதன் வேலை செய்வதன் காரணத்தினால் பிரயாணத்தின் காரணத்தினால் கலைப்பு எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுவதும் அந்த ஏற்படக்கூடிய அந்த கலைப்பாக இருந்தாலும் மாற்றலாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் உள்ளத்திலே ஒருவனுக்கு வார்த்தைகளும் கவலைதான் ஆனாலும் கவலைக்குள்ளும் பல வகைகள் ஒன்று அவன் சென்ற காலத்திலே அவனை விட்டு சென்றவைகளை பற்றி கவலைப்படுவது அடுத்தது அவனுக்கு வர வந்து சேராதை பற்றி கவலைப்படுவது இன்னொன்று அவன் சிந்தித்து சிந்தித்து கவலைப்படுவது கவலையாக இருந்தாலும் அல்லாஹு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு முழு தேய்க்கிறது எனவே நபி அவர்கள் எப்படி ஒரு மனிதன் பிரயாணம் செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து இறங்கக்கூடிய நேரத்திலே நான் அல்லாவை நம்பியவனாக தவக்குள் வைத்தவனாக நான் அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் இந்த பிரயாணத்தை செல்கிறேன் என்று அவன் வீட்டில் இருந்து வெளியேற வேண்டும் அல்லாஹும் நான் வலி சவறுவது நான் வலி கெடுவது நான் வலி கெடப்படுவது நான் மடத்தனமாக நடந்து கொள்வது நான் மடத்தனமாக்கப்படுவது அதேபோன்று நான் அநியாயம் செய்வது பிறரால் நான் அநியாயம் செய்யப்படுவது இந்த எல்லா காரியங்களிலிருந்தும் இந்த எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு தருவாயாக என்று நாங்கள் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறி எங்களுடைய வாகனத்திலே ஏறும்பொழுதுலா லட்சில்லா அர்த்தத்தை பாரு இதனை எமக்கு வசப்படுத்தி தந்த அல்ல நான் தூய்மைப்படுத்துகிறேன் எங்களுக்கு அதனை செய்ய முடியாது அதனை வசப்படுத்த முடியாது நாங்கள் சக்தியத்தவர்கள் அல்லாஹும் நாங்கள் இப்படி செய்தாலும் அல்லாஹிடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் சுபஹன கைங்க வளம் சுனப் சி பகுலி யாவா எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் பாவங்களை மன்னிக்க கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நவியவர்கள் துவார் செய்திருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கூடிய நேரத்திலே அல்சந்திரே கேட்கிறார்கள் நன்மை செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹு யா அல்லா நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அமலை செய் பாக்கியத்தை தருவாயாக அம்மா சபரா வாசு என்னா யா அல்லா நீண்டி தருவாயாக என்று நவியவர்கள் நல்லமல்கள் செய்கின்ற பாக்கியம் பிரயாணத்தை லேசுபடுத்துகின்ற பாக்கியம் அல்லாஹு அனைத்தையும் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பிரயாணத்தை மறுபக்கத்துக்கு தீன் சொல்லாத விதத்திலே நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதிலும் பல ஆபத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன கண்ணியமானவர்களே நாங்கள் வாங்குகின்ற நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் வாகனங்களாக இருக்க வேண்டும் நாங்கள் போகின்ற வாகனங்கள் எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது கிடைத்தவர்களுக்கும் பாக்கியம் வாகனம் இல்லாதவர்களும் பாக்கியசாலிகள் தான் அவர்கள் நோயற்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அதேபோன்று வாகனத்தில் சில நேரம் செல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் நடப்பதிலே மிகவும் குறைபாடு இருக்கிறோம் அதுவும் பாக்கியம் இதுவும் பாக்கியம் இவர்கள் அவர்களுக்கு குறை சொல்லவும் கூடாது வாகனம் உள்ளவர்கள் குறை சொல்லவும் கூடாது ஆனால் இப்படி நபி சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாகனத்திலே நாங்கள் இல்லையின் பிறருடைய வாகனத்திலே நாங்கள் இஹ்லாசோடு அல்லாவுக்காக வேண்டி செல் செல்லக்கூடிய இப்படிப்பட்ட வாக்கியங்களை அல்லா தருகிறார் ஆனாலும் கூட இன்று பல மனிதர்கள் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று பல பிரச்சனைக்கும் காரணம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே வட்டிக்காக வேண்டி பினான்ஸ் என்ற அடிப்படையிலே என்ற அடிப்படையிலே வாகனங்களை வாங்கிக் கொண்டு வாழ்க்கையிலே எல்லா திசையிலும் கஷ்டம்தான் குடும்பத்திலும் கஷ்டம் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் கஷ்டம் வீடு வாசலிலும் கஷ்டம் பொருளாதாரத்திலும் கஷ்டம் நோயிலும் அவுலாஹு சொல்லுகிறான் அவனுடைய வாக்கு அந்த வாக்கிலே சொல்கிறான் சதக்காவை வளர்ப்பான் வட்டியை அளிப்பான் ஆனால் கண்ணியமானவர்களே அவுலாஹு சாலா இப்படி ஊண்டி சொல்ல சொல்ல இல்லை நான் வட்டியை வளர்ப்போம் என்ற அடிப்படையிலே நாங்கள் வாழுவோமாக இருந்தால் அல்லாஹுடைய சோதனை தண்டனை வந்து கொண்டே இருக்கும் பயந்து கொள்ள வேண்டும் நூறு வாகனங்கள் இருந்தால் நாற்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பினான்ஸோடு லீசிங் சம்பந்தப்பட்டிருக்கின்றன எனவே அந்நியர்கள் சூழ்ச்சி செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது அது ஒரு புறத்தால் நடந்து கொண்டிருக்கும் அதுக்களின் மூலமாக தகுவாவின் மூலமாக அதனை நாங்கள் ஆலோசித்து நாங்கள் அதற்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் ஆனாலும் கண்ணியமானவர்களே நாங்கள் வட்டிக்காக வாகனத்தை வாங்கிக் கொண்டு நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்லவர்கள் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்று எல்லா அமைப்பிலும் பெரிய சிறிய வாகனங்கள் வட்டியோடு தொடர்பு பட்ட வாகனங்கள் காரணங்களையும் சொல்லிக் கொள்வதுண்டு உண்மையிலேயே ஒரு வங்கி இருக்குமாக இருந்தால் அந்த வங்கிக்கு சென்ட்ரல் பேங்கோடு மத்திய வங்கியோடு ஒரு தொகு கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அதே போன்று ஒரு மனிதன் வாகனத்தை வாங்குகிறான் ஆரம்பியிலே அதனது இன்கம் டேக்ஸ் உடைய அந்த பகுதிக்கு அங்கிருந்து ஒரு அறிவித்தல் ஒரு கொபி இப்படிப்பட்ட மனிதர் இந்த வாகனத்தை வாங்கி இருக்கிறார் என்ற அறிவித்தல் அங்கே அறிவிக்கப்பட வேண்டும் சட்டம் அதே ஒரு பேங்கிலே நாங்கள் வைப்பு செய்கிறோம் அதனுடைய பெரிய தொகைகள் அந்த மத்திய வங்கிக்கு சென்ட்ரல் பேங்குக்கு அனுப்பப்பட வேண்டும் இது அவருடைய முறை ஆனாலும் கூட இந்த முறையை நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் எங்களுடைய ஒரே பணத்தை கொடுத்து வாகனத்தை வாங்கினால் நாங்கள் இப்படி எங்கள் இன்கம் டேக்ஸுக்காக மாற்றி கொள்ளுவோம் வரைக்கு மாற்றிக்கொள்ளுவோம் எங்களுடைய சொத்தை கணக்கிடுவார்கள் என்று நாங்கள் சொல்லி அராத்தை செய்ய முடியாது நீங்கள் சொல்வது உண்மைதான் முறைப்படி அதனை நாங்கள் அணுகிக்கொள்ள வேண்டும் முதலாவது நாட்டிலே இருக்கக்கூடிய செக்ஸ் இதனை இதனை நாங்கள் கட்டுவது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னியவனவர்களே ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக பொறுப்பாக இருந்து ஆனாலும் இது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அநியாயம் என்ற அடிப்படையிலே அந்த வரி விதிக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் நாங்கள் சிந்திப்பது ஒரு அமைப்பிலே வரி கட்ட வேண்டும் ஜப்பான் போன்ற நாடுகள் மிக முன்னேற்றத்துக்குரிய நாடுகள் காரணம் என்னவென்றால் அந்தனது வரியை சரியாக செலுத்துவார்கள் இன்கம் டேக்ஸோடு சம்பந்தப்பட்ட அந்த சகோதரத்திலே விசாரித்த பொழுதும் இல்லை சாதாரணமாக அதனை செய்ய முடியுமான அளவு என்று சொல்கிறார்கள் வியாபாரத்தை கீழே போடக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அது வேறு விஷயம் அதை நான் சொல்ல வரவில்லை ஆனாலும் கூட வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரத்திலே இதனை இன்கம் டேக்ஸை காரணம் காட்டி வட்டிக்கு வாகனம் வாங்க முடியாது இது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு கண்ணியமானவர்களே நாங்கள் வாகனத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே அதிகமாக வாகனத்திலே வேகமாக செல்லுகிறோம் வேகம் என்பது யாருடைய பழக்கம் நிதானமாக செல்வது அல்லாஹுடைய புறத்திலிருந்து உள்ள ஒரு தன்மை அவசரப்பட்டு வேகமாக செல்வது வேகமாக நடப்பது சித்தனை இல்லாமல் நிதானத்தை இழப்பது ஷைதானுடைய தன்மை என்று ஒரு சகோதரர் வருடங்கள் அனுபவம் உள்ளவர்கள் வாகனத்தை கையில் எடுத்தால் நல்ல சாலிகான நல்ல முன்வரோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய ஜனாதாவும் அந்த விபத்திலேதான் அவர் மரணித்து விடுகிறார் பல காலங்களுக்கு முன்னால் அவர் ஒரு செல்வந்தர் வீணோடு ஆனால் அவருடைய வேகம் அவனது மரணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது இன்று எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் குடும்பம் அதே போன்று இன்னும் பல பொறுப்புகள் நல்லவர்கள் செய்ய வேண்டும் வீணாக அவசரப்பட்டு பாதையிலே சென்று நாங்களும் விபத்துக்குள்ளாகி மற்றவர்களையும் விபத்துக்குள்ளாக்குவது கண்ணியமானவர்களே இதனை நாங்கள் இந்த அநியாயம் கேட்டு செய்து கொள்வதை போன்று இருக்கிறது அதனால் நிதானமாக செல்ல வேண்டும் எத்தனையோ வாலிபர்கள் எக்ஸிடன் சென்று பாருங்கள் அங்கே சென்று பார்த்தால் பல விபத்துகளால் பலரும் வருகிறார்கள் வாகன விபத்தில் அவசரத்தின் மூலமாக வேறு வேறு போதைப் பொருட்களை மடிந்தவர்கள் கால்கைகளை உடைத்துக் பல ஆப்ரேஷன்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இனி நட இணைந்து நடமாட முடியாத அளவுக்குள்ள வாலிபர்கள் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் நிதானமாக செல்கிறோம் ஆனாலும் அங்கே விபத்து ஏற்பட்டால் அது வேறு விஷயம் யாராவது தவறு செய்து விபத்து ஏற்பட்டால் அது வேறு விஷயம் வீணாக அவசரமாக செல்வது வாலிபர்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் வேகமாக செல்வது கிட்டித்தனமான விஷயம் அல்ல நீங்கள் வேகமாக சத்தத்தோடு நீங்கள் வேகமாக செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதனை ஒரு பெருமையாக நினைக்கலாம் நினைக்கலாம் கண்ணியமானவர்களே ஆனால் வாலிபர்களாகிய உங்களை பார்த்து கவலைப்படக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த சகோதரர்கள் இந்த வாலிபர் இந்த வேகத்திலே செல்லுகிறாரே இவர் இப்படி முட்டிப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் விபத்துக்குள்ளாக்கப்பட்டார் விபத்துக்குள்ளானால் இவருடைய நிலைமை என்னவாகும் அவருடைய குடும்பம் என்னவாகும் என்று கவலைப்படுகின்ற எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் வாலிபர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது இது கெட்டித்தனமான விஷயம் அல்ல அத்தோடு இன்னொரு விஷயத்தையும் நினைவைத்துக் கொள்ள வேண்டும் பாதையில் செல்லது கடமைகள்க்குகளை குறிப்பாக நாங்கள் ரயில்வே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வாகனத்திலே செல்லக்கூடிய நேரத்தில் சிவப்புளை பத்தி கொண்டிருக்கும் கடவை போடப்பட்டிருக்கும் யாரும் போக கூடாது என்றுதான் அதனை போடுகிறார்கள் அங்கே ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய கண் பார்வைக்கு அது வராமல் இருக்கும் ஆனாலும் இரும்பு இரும்போடு சேரக்கூடிய நேரத்திலே ஒரு காந்த சக்தி ஒன்றோடு ஒன்று சேருவதற்கு ஒரு காந்த சக்தி காரணமாக மாறுகிறது இரும்புக்கு மேல் இரும்பு இருக்கிறது ஆனால் ஒரு காந்த சக்தியும் சேர்ந்து இழுத்து பிடிக்கிறது பல மீட்டர்களுக்கு அப்பால் ட்ரெயின் வரக்கூடிய நேரத்திலே அந்த காந்த சக்தியின் ஓட்டம் அந்த ட்ரெயின் சென்று கொண்டிருக்கும்னத்தைடுவோம்ள்தியின் இழு வாகனத்தின் அப்படியே நின்றுவிடும் என்ன நடக்கும் இறங்கிக் கொள்ள முடியாது பின்னால் உள்ளவர்கள் அப்படி இப்படி ஆனவர்கள் அதே விபத்துக்குள்ளான பல நூறு பெயர்கள் இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்த சகோதரத்திலே கேட்டால் தெரியும் சில இடங்களில் போட் இப்படி செல்லக்கூடாது மற்றவர்களை முந்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பாய்ந்து கொண்டு செல்வது கண்ணியமானவர்களே இதனை தவித்து கொள்ள வேண்டும் முற்றாக தவிந்து கொள்ள வேண்டும் உயிர் அது சென்று விட்டால் நீங்கள் அல்லாஹுடைய நியதி ஒரு மனிதனை உலகத்துக்கு ஒரு முறைதான் அனுப்புவது யாராக இருந்தாலும் வீணாக அநியாயமாக உயிர்களை போக்கிக் கொள்ளக்கூடாது வாலிபர்கள் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் பைக்குகளாக இருந்தாலும் பிரிவியல்களாக இருந்தாலும் பாதையுடைய சட்ட பேணுங்கள் மற்றவர்களுக்கு சட்டு விட்டுக் கொடுக்க வேண்டும் இரண்டு பாதைகள் பிரியக்கூடிய ஒரு வாகனம் வருகிறது திருப்புவதற்காக நாங்கள் அவசரப்பட்டு அதனை போட்டுக் கொள்ளுகிறோம் இப்பொழுது வரக்கூடிய எல்லா வாகனங்களுக்கும் கஷ்டம் நல்ல பேச்சுவார்த்தைகள் தவறுகள் ஏற்பட்டால் கவனத்தோடு செல்லுகின்ற பழக்கம் இந்த அனைத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியமானவர்களே வாலிபர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வாலிபர்கள் வாகனங்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் இசை கேட்டுக்கொண்டு செல்வது பாட்டு கேட்டுக்கொண்டு செல்வது எல்லோரும் சிலர் இருக்கலாம் போதைப் பொருட்களை பாவித்து விட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஏராளமான டப்லெட்டுகள் மனிதரை விசவாய்க்கு மாற்றக்கூடிய இந்த கிழமை பார்த்தால் வாலிபர் இப்படி இருப்பார் பெண்டு கிழமைகளுக்கு பின்னால் பார்த்தால் அவரை அடையாளம் காண முடியாது அந்த அளவு உடம்பு பலகீனமாக கூடிய இந்த போதைப் இவைகளை தவிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாலிபர் வெளிநாட்டிலே என்ன செய்கிறார் அவர் வேகமாக காரை ஒட்டி கொண்டு செல்கிறார் விபத்து ஏற்படுகிறது களிமாற்ற கொடுக்கப்படுகிறது காயிலாக இல்லவா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வேறொரு வார்த்தையை சொல்லுகிறார் வேறொரு வார்த்தை கடைசி விலகிலே உயிர் பிரிகிறது இப்பொழுது அவரை வைத்திய சாலைக்கு அழைத்து செய்யப்பட்டதன் பின்னால் காரிலே இருக்கக்கூடிய அந்த எசட்டை போடக்கூடிய நேரத்திலே அதிலே ஒரு இசையுடனான ஒரு பாட்டு அங்கே போய்கொண்டிருக்கிறது கடைசி மூச்சி வரை அந்த பாட்டை தான் பாடிக்கொண்டிருந்தார் எனவே கண்ணியமானவர்களே ஒரு கெட்ட ார்கள் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்வாஹு எங்கள் அனைவர்கள்